லாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அளமையிலும் செய்ய போகுது தேங்காய் பொடி செய்ய தேவையான பொருட்கள் தேங்காய் துருவல் ஒரு கப் உளுத்தம் பருப்பு ஒரு கப் கடலை பருப்பு அரை கப் காய்ந்த மிளகாய் ஆறு முதல் எட்டு வரை பெருங்காய்த்தூள் ரெண்டு சிட்டிகை உப்பு ருசிக்கு ஏற்ப தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் செய்முறை முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சோ ஒரு வானல் வச்சிருவோம் வானல் காய்ஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுடுவோம் தேங்காய் எண்ணெய் காய்ஞ்சதும் உளுத்தம் பருப்பு போட்டுல நல்லா வறுத்துவோம் கடலப்பருப்பும் போட்டு நல்லா வறுத்துடுவோம் காஞ்சி மிளகாவையும் அதில் போட்டுடலாம் காஞ்ச மிளகாவையும் வறுத்துட்டு கடைசியாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயும் அந்த பெருங்காய் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் போட்டி ஆர வச்சிடலாம் அதே வானலில் தேங்காய் தூள் போட்டு நல்லா செவக்கை வறுத்து எடுத்துவோம் தேங்காய் துருவில எடுத்து ஒரு பவுல கொட்டிடுவோம் அறினதும் மிக்சியில முதல்ல தேங்காய் துருவல ஒரு சுத்த சுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பெல்லாம் போட்டு அது கூட உப்பு கலந்து நல்ல நல்ல மிக்சியில எடுத்துருவோம் பொடியை இந்த ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி தேங்காய்பொடி தயார் இதை வந்து சுடுசாதத்துல நல்லெண்ணெய் விட்டு நெய் விட்டு போட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்